நட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலு நம்ம இன்றைக்கி செய்யப்போகிறது நுங்கு ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள் நுங்கு பத்து ஸ்லைசஸ் பால் அரை லிட்டர் கஸ்டர்ட் பவுடர் டூ டேபிள் சோளம் மாவு டூ டேபிள் ஸ்பூன்ஸ் பனஞ்சர்க்கரை தேவையான அளவு நட்ஸ் தேவையான அளவு செய்முறை நம்ம வந்து முதல்ல நுங்கை வந்து பாதி பாதி எடுத்துக்கலாம் பாதியை எடுத்து மிக்சியில் ஒன்று பாதிமாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பாதியை வந்து பொடிய கட் பண்ணி வச்சுக்குவோம் கட் பண்ணி வச்சுட்டு அது டெக்கரேட் பண்ணுறதுக்கு நடுவில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த கட் பண்ணி வச்சுக்கலாம் குட்டி குட்டி பீசஸ்ஸாக அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பாலில் கொதிக்க விடுவோம் அந்த கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பவுலில் சோளமாவு கஸ்டர்ட் பவுடர் டிஃப்ரெண்ட் கல் கிடைக்குது கஸ்டர்ட் பவுடர் நமக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அது எடுத்துக்கலாம் அது வாங்கிக்கலாம் அது வாங்கி கலந்துக்கலாம் பனஞ்சக்கரை அது கலந்துட்டு நல்லா கையில் முதல்ல மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் கட்டிக்கு தாட்டாமல் இருக்கும் அதில் வந்து காசின பால் இருந்தாலும் இல்லை அது இல்லாத தண்ணி விட்டுக்கூட நல்லா மிக்ஸ் அரைச்சிட்டு இந்த பால் கொதிக்குது இல்லையா கொதிக்கிற பாலில் முதல்ல அரைச்சி வச்சிருக்கிற நுங்கை கலந்துடணும் நுங்கை கலந்துட்டு இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்சர் அதையும் கலந்துட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலர்ணும் கைவிடாமல் கலர்னோன்னா கொஞ்சம் கெட்டிப்பதம் வரும் கெட்டிப்பதம் வந்தவுன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும் அது ஏன்னா ஆறினா தான் நம்ம மிக்சியில் போட்டு அதை அடிக்கணும் மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் கடையெல்லாம் கிடைக்கிற மாதிரி பஃபியாக வரும் ஆனால் நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு டூ ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடலாம் வச்சுட்டு மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் மிக்சியில் அதை அடிக்கணும் அப்போ தான் க்ரீமி பத பதமாக வரும் எப்படி கடையிலெல்லாம் ஐஸ்கிரீம் கிடைக்குது அந்த மாதிரி ஸோ மறுபடியும் அதை எடுத்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் மோடில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் இதை ஊற்றி அதில் அந்த பொடி பொடியாக பண்ணி இருக்கிற இந்த நுங்கு பீசஸ் எல்லாம் அதில் கலந்து விடணும் அப்புறம் நமக்கு தேவை அப்படின்னா நட்ஸ் எல்லாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் மூல்ஸ் எல்லாம் கடையில் கிடைக்குது அதில் ஊற்றி வச்சுட்டு குச்சு அந்த ஐஸ்கிரீம் குச்சி இருக்குல்லையே அதை வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சு நாலஞ்சு ஹவர் கழித்து எடுத்தோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி நுங்கு ஐஸ்கிரீம் தயார் இப்போது சப்போஸ் நம்மக்கிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா சின்ன சின்ன டம்ளர்ஸ் நம்ம வீட்டில் இருக்கோம் அந்த டம்ளரில் கூட ஊற்றி வச்சுட்டு நடுவில் ஒரு ஐஸ் குச்சி இருக்குல்லையே அதை வந்து தருகிட்டோன்னா அதை வச்சு கூட நம்ம இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து குழந்தைங்க வந்துட்டு பெரிய ஒரு வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த சீசன்ல கிடைக்கிற நுங்க வச்சு ஒரு புதுமையான டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களையும் மீண்டும் சந்திப்போம்